ீழாவ <coughs> <coughs> जीवः साक्षित्वेन ஸ்வனோத்தாசம் விலட்சிசு மனோணவி துயே ஜுணச்சேத ால் நாம் தாக்கப்படுகின்ற நிலையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு எண்ணங்களுக்கு சாட்சியாக நம்மை அறிந்து கொண்டு எண்ணங்கள் வெறும் தோற்றமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சனக்காதி உபதேசம் பண்ணுகிறார் அந்த உபதேசம் மனித சமுதாயம் அனைத்துக்கும் பொருந்தும் எண்ணங்களால் தாக்கப்படுகின்ற நிலையிலிருந்து விடுபடுவதற்கு எண்ணங்களுக்கு சாட்சியாக நம்மை புரிந்து கொண்டு சாட்சி மாத்திரமே உண்மை சாட்சியமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் வெறும் தோற்றமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் வெறும் தோற்றமே என்பதை புரிந்து கொண்டு எண்ணங்களுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் தராமல் சாட்சியாகிய தானே உண்மை என்பதை என்கின்ற கருத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அவனுக்கு பெயர்தான்வன் முக்தான்வன் முக்தான் இந்த கருத்துக்களை பல்வேறு முறைகள்ல கிருஷ்ணர் சொல்லுகிறார் கடைசியா இருபத்தி ஸ்லோகத்துல பார்த்தோம் மூன்று குணங்களாலையும் மூன்று குணங்களால் மூன்று நிலைகளால் சம்சாரபந்தம் உண்டாகிறது ஆக்கு ஒருவன் ஆத்மா சாட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா துரியம் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது நிலை போன்றது என்று அழைக்கப்படுகிறது அதில் நிலைத்து நின்று ஒரு மனிதன் மைய துரிய வெல்ல வேண்டும் அதுதான் என்று சொல்லப்படுகிறது குண சேத்தாம் குணம் சொன்ன விஷயங்கள் சேதமாக வெறும் ஒரு தோற்றம் என்று கருதினால் அதுவே மோக்ஷம் இதுதான் கருத்து சொல்லப்பட்டது இனி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல மீண்டும் அதே கருத்தை வேறு முறையில் கூறுகிறார்ஜேத் அஹங்க முதல்ல என்ன சொன்னார் விஷயங்களாலும் எண்ணங்களாலும்கா குதா சம்சாரபந்த அபவத்ல அதாவது மூன்று அவஸ்தைகளால சம்சாரம் உண்டாகிறதுன்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார்னா இது உண்மையிலேயே குணங்களால அதாவது மூன்று நிலைகளால வரல அகங்காரத்தினால வருகிறதுன்னு சொல்லுகிறார் அகங்காரம் சொன்னா நான் இந்த உடல் மனம் என்று கருதுகின்ற தன்மைக்கு அகங்காரம் என்று பெயர் தான் அல்லாததை தான் என்று கருதுவது அகங்காரம் அல்லாததை தான் என்று கருதுவது அகங்காரம் இந்த சரீரமோ மனசோ புத்தியோ நாம கிடையாது ஆனா நாம் நாமனு விவகாரம் பண்ணி அதுக்கு பேர் தான் பெயர் அகங்காரம் அகங்கரத்தா அகங்கார அகங்கார கிருதம் பந்தாரத்தின பந்திரிக்கிறதும்ந்தம்னா பந்தம் என்ன சிரிப்பார் அழுவார் சிரிக்கிறது அழறது அழறது சிரிக்கிறது மாத்தி மாத்தி இதுவே பண்ணிட்டு இதுதான் பந்தம் மனசுல இருக்கிறதுனால அழறான் மனசுல சந்தோஷம் இருக்கிறதுனால சிரிக்கிறான் மனசுல துக்கம் இருக்கிறதுனால அழறான் இந்த இதுக்கு காரணம் என்னன்னா சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் புண்ணிய பாபம் அந்த புண்ணிய பாபத்துக்கு காரணம் நாம பண்ற கர்மா கர்மா பண்றதுக்கு காரணம் ராகத்வேஷம் ராகத்வேஷத்துக்கு காரணம் அஜ்ஞானம் அஜானத்தினால ராகத்வேஷம் ராகத்வேஷத்தினால கர்மா கர்மாவனால புண்ணிய பாபம் புண்ணிய பாபத்தினால சுகதுக்கம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மம் இதுதான் சம்சாரம்னு தேர் இந்த பந்தம் பந்தம்னு சொன்ன அந்த மகிழ்ச்சி அந்த புண்ணிய பாபம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கிற பொழுது சுகம் வந்தால் சிரிப்பதும் துக்கம் வந்தால் அழுவதும் செத்தே போயிடுறேன் பார் இப்பார் செத்தே போயிடுறேன் அப்ப என்னென்ன அர்த்தம் ரொம்ப துக்கமா இருக்கு அது ஒரு பந்தம் ரொம்ப சிரிச்சு பேசுறது சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் தப்பு இல்லை ஆனா அதுவும் ஒரு வகையான பந்தம் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் விவகாரத்தில் கொஞ்ச நேரம் ரொம்ப சிரிக்காதேம்பாங்க சொல்லுவாங்க அப்புறம் அழக வேண்டிய இடத்துலயும் சிரிப்பான் தத்துவம் புரிஞ்சுக்கிறோம் இடுக்கன் வருங்கால் சொல்லி ஒரே துக்கமா இருக்கும்போது இடுக்கன் வருங்கால் நகுனால அகங்கார கிருதம் பந்தம் அது என்னாக அகங்காரத்தினால உண்டானது அது மாத்திரம் இல்ல பந்தம் ஆத்மனஹா அர்த்த உண்மையிலேயே உண்மையிலேயே நமக்கு பந்தம் இல்லை என்றாலும் நமக்கு பந்தத்தை உருவாக்கிக்கொண்டு எண்ணற்ற அனர்த்தங்களை உருவாக்குகிறது இந்த அகங்காரம் தான் மனிதனை ஆணவம் பிடித்தவனாக்குகிறது இந்த சரீர அபிமானம்தான் மனிதனுக்கு பதவி ஆசை பண ஆசை புகழாசையில் கொண்டு போய் தள்ளுகிறது நான் சொன்னா தானே அப்புறம் எல்லாம் வரும் முதல்ல சத்தியம் நினைக்கிறதுனால என்ன ஆயிடுறது எல்லாமே அனுபவிக்கிற விஷயங்களும் சத்தியம் ஆயிடுறது சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அனுபவிக்கிற விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் நன்றாக குண்டா வளர்த்தி வச்சு அதை அழுக்கவே முடியாத அளவுக்கு நன்றாக அக அகம் நான் நான்கிறத வந்து நிறைய சேர்த்து சேர்த்து வச்சு வச்சிருக்கோம் ஜாதி நீத்தி குலம் கோத்திரம் அது இதுன்னெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட அபிமான நான் சேர்த்து வச்சு அது இவ்வளவு பிரெஷர் இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எப்படி விடுறதுன்னு தெரியல ஆகையினால இதெல்லாம் வந்து ஆத்மாவுக்கு அர்த்தம் விபரீதமான அர்த்தத்தை கொடுக்கறது என்னெல்லாம் பண்றோம் நாம வந்து ரொம்ப விசித்திரம் என்னவென்றால் அதுக்கு பின்னாடி வரப்போகிறது அதான் நான் இப்பவே சொல்றேன் இது வந்து நமக்கு வந்து என்னமோ நம்ம பந்தப்பட்டிருக்கிற மாதிரியும் அப்புறம் அதை நிவர்த்தி பண்றதுக்காக வேண்டி என்ன பண்றோம் நாம என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறோம் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறோம் ஒண்ணு பண்ணினாலும் இன்னும் உபாதி கூடுறதே தவிர உபாதி குறைய மாட்டேங்கிறது இன்னும் மோர் அண்ட் மோர் உபாதியை தவிர உபாதிய குறைக்க முடியல எல்லாத்துக்கும் காரணம் அகங்காரம் அதனால நிறைய விபரீதங்கள்லாம் வருகிறது எல்லா தோஷங்களும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது ஆத்மா வந்து நித்திய சுத்த புத்தமாக இருக்கிற ஆத்மாவை போய் அனித்திய அசுத்த அபுத்த ஆத்மாவை மாத்தி சுவாமிஜி நான் இன்றைக்கு கடை தெரிவேனோ தெரியவில்லையே இதுவே ஒரு விபரீதம் தான் அகார்டிங் டு வேதாந்தம் ஏன்னா இது விபரீதம் தானே உண்மையிலேயே ஆத்மா கடை தேரணுமா சொல்லுங்க விபரீதம் தானே நான் என்றைக்கு கிடைத்தேருவேன்னு சொல்லி சாமி நிச்சயமா எனக்கு அடுத்த ஜென்ம மனித பிரிவு கிடைக்குங்களான் எப்படியா சாமியார் வயலு நமக்கு மனித ஜென்மா கிடைக்கும் சொல்லிட்டா பகவான் சொன்ன மாதிரி சரி சொல்லி வைப்போமேன்னு சாமியாரும் சொல்லி வைப்பாரு என்ன போட்டு போற கவலைப்படாதுங்க மனுஷ ஜென்மதான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம கேட்க போறது இல்லை இல்ல எந்த ஜென்மம் ஒரு சௌகரியமா போச்சு அது ஒரு கொஸ்டின் பண்றதுக்கு நம்ம அவங்களும் இருக்க போறது இல்ல நமக்கு அந்த சொல்லி வச்சுட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா ஜென்மாவே இல்லைன்னு நஜாயத்தை பிரியத்தேவான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஜென்மா இருக்காரு கேட்டா எப்படி கம்யூனிகேட் பண்றது சொல்லுங்க பார்ப்போம் ஆத்மாவுக்கு ஜென்மா இல்லை மரணம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டே இருக்கிற போது வந்து சுவாமிஜின்னு அடுத்த பிறவிலயாவது நல்லபடிக்கு வருவா என்ன அப்படின்னா எப்படி எப்படி கம்யூனிகேட் பண்ற சொல்லுவோம் ஆத்மாவுக்கு ஜென்மா இல்லையா நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த பிறவிய பத்தி கேட்டா சரியா கம்யூனிகேஷன் நடக்காது அதனாலதான் உபரிஷத்து சொல்லிச்சு திருஷ்யத்தை தூ அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம இந்த தத்துவம் மிக மிக நுண்ணியவர்களால் தான் புரிந்து கொள்ள முடிகிறது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு பிரயோகம் பண்றேன்னு சொன்னாத்துக்கு நான் என்ன அர்த்தம் வைத்து விளங்கி இருக்கணும் என்ன அர்த்தம் வைத்துக் கொண்டு பேசுகிறேன் என்பது எனக்கு தெரிந்திருக்கணும் அதே அர்த்தம் உங்க மனசுல பதியும் அப்படி பதிஞ்சாதான் கம்யூனிகேஷன் சரியா வரும் நான் ஒரு அர்த்தத்துல பேசிட்டே இருக்க நீங்க ஒருத்தரத்துல திங்க் பண்ணிட்டே இருக்க கொஸ்டின் விபரீதமான அர்த்தத்துல வர கடைசியில கம்யூனிகேஷன் இந்த ஆத்மாவுக்கு பந்தம்ங்கிற வார்த்தையே விபரீதம் ஆத்மாவுக்கு பந்தம் என்பதே உண்மையில் இல்லவே இல்லை பந்தம் ஒரு தோற்றம் மோக்ஷம் என்பதும் ஒரு தோற்றம் அவ்வளவுதான் புரிஷ புரிந்து கொண்டு ஆத்மன அர்த்த விபரியம் அறிவாளியானவன் என்ன பண்றான் இதை தெரிந்து கொண்டு நிர்வித்ய நிர்வித்ய வித்வான் சொன்ன அறிவாளி என்ன அறிவாளி மனதின் தன்மைகள் என்னவென்று தெரிந்து ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்னவென்று தெரிந்து கொண்டு ஆத்மஸ்வரூபா கஹா என்று நன்றாக பிரித்து விவரமாக தெரிந்துகொண்டு வித்வான் நிர்வித்யான்னு சொன்ன அவற்றை நீ அதில் இருக்கக்கூடிய அபிமானத்தை நீக்கிவிட்டு எதனால என்ன விவேகத்வா விவேகமாக இருக்கிறதுனால சுவாமிஜி எனக்கு புரியுறது ஆனா எனக்கு அனாத்மா தான் பிடிச்சிருக்கு என்ன சொல்ல முடியும் எனக்கு ஆத்மா எதுன்னு தெரிகிறது அனாத்மா எதுன்னு தெரிகிறது ஆனா அனாத்மா தான் எனக்கு அனாத்மா வேற அனாத்மா விட முடியலையே தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும் ஆகினால் என்ன பண்ணணும் நிர்வித்திய அனாத்மாவை துறந்து அனாத்மாவை அனாத்மாவில் உள்ள அபிமானத்தை சந்நியாசம் பண்ணி இதுதான் உண்மையான சன்னியாசம் காஷாய தண்ட கமண்டலு தாரணம் எல்லாம் இந்த சந்நியாசத்துக்கான சன்னியாசம் காஷாய கமண்டல ருத்ராட்ச தண்டாலி தாரணங்கள் எல்லாம் இந்த சந்நியாசத்துக்கான சன்னியாசம் முதல் சந்யாசம் என்னன்னா கர்ம சந்நியாசம் அப்புறம் என்னன்னா சாஸ்திரம் படிச்சு அனாத்ம அபிமான தியாக குணா பகவான் பாஷை சொல்றோம் குணசேத்தா அதுக்கு பேர் தான் நிர்வேதம் நிர்வேதம்னா அர்த்தம் ஆனா இது வந்து தியாகம் பண்றதுன்னா தூக்கி எல்லாம் போட முடியாது இது நான் இல்லைன்னு புரிந்து கொண்டு வாழ்றது என்ன பண்றது ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்து நிலைத்து நின்று எப்பவுமே விவகாரம் பண்ற போது அனாத்மாவை யூஸ் பண்ணி விவகாரம் பண்ணலாம் ஆனா பேசாம இருக்கிற போதெல்லாம் என்னென்ன அகம் பூர்ணஹா அஹம் சுத்தம் தேகமான சொல்லப்பட்டிருக்க ஆக துரியே ஸ்திதஹா துரியத்தில் இருந்து துரியத்தில்னா காலமுறையை சொல்லிட்டேன் துரியங்கிறது ஒரு ஸ்டேஜ் கிடையாது துரியங்கிறது சாட்சி எல்லா ஸ்டேஜுக்கும் சாட்சிக்கு பேரு துரியம் பேர் துரியம் இவ துரியம் துரியம் இவ துரியம் இவ என்ன துரியம் போல துரியம் துரிய ஸ்திதா சம்சார சிந்தாம் தியஜேத் சிந்தையை சிந்தான கவலை சம்சார சிந்தா இன்னும் கேன் வாங்கணுமே ரிஷிகேஷுக்கு போகணுமே இன்னும் அந்த ஒரு வாக்கி இருக்கேன் அதை பார்க்கணுமே இதை பார்க்கணுமே அங்கே போகணுமே இங்கே போகணுமே எல்லாம் பண்ணுங்க மனசுமா தமாஷ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கணும் இது பரவாயில்லை இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம் அவரை வந்து ஐயோ அந்த பையன் ஒரு மாதிரி இருக்கானே அவனுக்கு என்னாக போகுதோ ஏதாக போகுதோ அவனுக்கு என்னைக்கு புத்தி வரப்போகுதோ தெரியலையே இந்த பையன் இப்படியே போனான்னா பின்னாடி எப்படி ஆவானோ தெரியலையே அவர் இப்படி இருக்கிறாரு இவங்க இப்படி இருக்காங்களே அந்த மா மாமா சரி எப்போ சரியாங்களோ தெரியல அவங்க நான் சொல்கிறேன் அவங்க சரியாகவே ஆக மாட்டாங்க இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லை என்னாக போகிறதோ தெரியல இப்படியே இருக்கும் திடீர்னு நம்ம உடம்புக்கு தான் வந்துட்டால் என்ன பண்ணுறது இது இப்படி ஒரு என்ன பண்றது கைய கால வலிச்சா என்ன பண்றது தலையை வலிச்சா என்ன பண்றது யாராவது கவனிப்பாங்களா திடீர்னு நம்ம இல்லாத என்னவோ இதுக்கு பேருதான் சம்சார சிந்தான்னு சம்சார சிந்தா என்ன ஆகுவோ தெரியலையே அந்த ஊர்ல வந்திருக்காம இங்கேயும் வந்துருமாமே தெரியலையே ராஜஸ்தான்ல ஒரே மலேரியாவாமே அங்கே போயிட்டாங்களாமே நிறைய பேர் போயிட்டாங்களாமே இங்கே போயிட்டாங்களாமே இங்க எப்படி ஆயிடுமோ இருந்தவோ ஊருக்கு சரியா போய் சேருவோமா ட்ரெயின் கரெக்டாக போய் சேருமா அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போற ட்ரெயின் சரியா போவோமா அந்த நேரத்தில் ஊரில் பந்து பந்து வந்துடக்கூடாது திடீர்னு கவர்மெண்ட்டே பந்து நடத்திட்டா என்ன பண்றது சம்சார சிந்தானா வர்ணிக்க வேண்டாமா என்ன பண்றது இதுல நம்ம எக்ஸ்பர்ட் கவலைப்படுறதுக்கு பிறந்தவங்க கவலைப்படுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லாட்டா கூட எதையா ஒரு சப்ஜெக்டை எடுத்து வச்சு காலப்படும் அவர் சொல்ற சதாசி பிரம்மாஜன் சிந்தா நாஸ்திகில சிந்த நாஸ்திகிலாம் சிந்தா நாஸ்தி கீழே அவர்களுக்கு கவலையே இல்லை ஞானிகளுக்கு கவலையே இல்லை இப்போ என்ன ஆனாலும் சரி கவலை அதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை பிளான் போடுறது வேற கவலைப்படுறது வேற பிளானிங் வேறு ஒரி வேறு நீங்கள் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம் அதுக்கு பிளான் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கிளாஸில் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு ப்ரத்தி பத்து மணிக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு எழுதி வச்சிருவோம் அதுக்கு முன்னாடி நினைக்கவே விடாது ஆனா அப்படி இல்லையே நடக்கற போதும் போற போதும் கங்கை கை போயிட்டே இருக்கும் நம்ம மைண்ட் எங்கயும் இருக்கும் அப்புறம் நல்லா இருக்கேன் எங்கயும் இருக்கு நாளைக்கு ஆயாச்சு அநேகமா கொஞ்சம் கொஞ்சம் லக்வேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சதே முடிஞ்சது ஊருக்கு போகணுமே ஊருக்கு போகணுமே கட்டியா சாமிஜி நீங்க என்ன பண்ணி இருக்கீங்கன்னா நான் ஒண்ணுமே கட்டல எல்லாம் கண்டதை கண்டபடி போட்டிருக்கேன் ஊருக்கு போக தான் இருக்கும் அப்ப வந்து இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு கோட்டை விட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கங்கையை பார்க்க முடியாது இங்கேயே உட்காந்துட்டே இருப்போம் நாளைக்கு பஸ்ஸ பத்தியே திங்க் பண்ணிட்டு கண்ணு முன்னாடி கங்காதேவி ஆஹா என்ன அழகா பிரவாகம் இருக்கு என்ன அழகா மலை இருக்கு வந்து வரு வரா சொ ஒர்க் பண்ணுண ஒரி பண்ணாதே ஷும் ஒர்தான்றியா சம்சாரம் பண்ண கூடாது கொஞ்சம் இல்லாம அப்படின்னு சொல்லக்கூடாது மைண்டை வந்து அழகாக வச்சுக்க கத்துக்கணும் அது ஒரு ஆர்ட் மனதை அழகாக வைத்துக் கொள்வதுங்கிறது ஒரு கலை அதுக்கு சீரான ஒரு அறிவு வேண்டும் அப்படி இருந்தால்தான் மனசை நன்றாக வச்சுக்கொள்ள முடியும் இல்லாட்டி அப்படியே கல்லும் உள்ளுமா தான் இருக்கும் மனசு நன்றாக சீராக வச்சுக்கொள்ள பழகிட்டோம்னா மனசு அழகான ஒரு கார்டனா மாறிடும் அதுக்கெல்லாம் காஷ்மீர்ல போய் கார்டன் பார்க்க வேண்டாம் அங்கதான் துப்பாக்கி வச்சு நிற்கிறான் இப்போ நம்ம வெளியில இருக்கிற சரி சம்சார சிந்தான் என்று சொல்லி சொன்ன விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்லி மனதில் பதிய வைக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா यावन्ना அடுத்தீ பிவர்த்தி ஒரு நல்ல திருஷ்டாந்தத்தைச் சொல்லி மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி சொல்லுகிறார் யாவத் பர்யந்தம் மனிதனுக்கு சொல்றா பும்சகா மனிதன் அருமையான லாங்குவேஜ் பாகவதீஹி பல்வேறு விதமான பல்வேறு விதமான பொருள்களை நாடும் மனதை நானா நானான்னா பல அர்த்தன்னா பொருள் தீனா புத்தி எப்ப பார்த்தாலும் எதையாவது சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கான் அது நல்ல சத்விஷயமா இருந்தா பரவாயில்ல நீங்க வேணா பாருங்கண்ணே இந்த சாஸ்திரம் ஆன்மீகம் எல்லாம் படிக்காதவங்க இருப்பாங்க நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா அவங்கள கொஞ்ச நேரம் பாருங்க இதுக்கு வந்தாலே இப்படி இருக்கு அதுவேற விஷயம் இப்படி இருக்கிற அவங்கள கொஞ்சம் பாருங்களேன் என்ன இல்லாம எப்படி இல்லாம விஷயத்த பேசுவாங்க அவங்க பேசினா சப்ஜெக்ட் ஒரே மெட்டீரியலா தான் இருக்கும் விஷயங்கள்லாம் அதை பத்தி இத பத்தி ஒண்ணு படவைய பத்தி இல்லாட்டி நகையை பத்தி இல்லாட்டி அந்த வீட்டை பத்தி இந்த வீட்டை பத்தி ஊரு கதையை பத்தி காசிப்பிங்கனா நம்பர் ஒன் இல்ல இதேதான் எப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க பெரும்பாலும் <laughs> சாமியாருக்கு பக்தி பண்றோம் அவர்களுக்கு பாடம் எல்லாம் கும்பிட்டா ஏதோ புண்ணிய வரும் சாமியார கும்பிட்டா புண்ணிய வரும் மோட்சம் கிடைக்கும் ஆனா அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் விழுந்து கும்பிட்டுடும் எல்லா அவர்கிட்ட இருக்கிறத நமக்கு வந்துடும் கும்பிட்டு விழுந்து எல்லாம் வந்துடும் உள்ள கூந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பாதத்திலிருந்து அப்படியே டைரக்டா கை வழியா உள்ள போய் புத்திக்குள்ள போயிடும் வித்தியாசம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சாலும் அநேகமா கொஞ்சம் பேசுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் நே நேற்றுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் அப்படி சொன்னீங்க இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி சொன்னீங்க அது இப்படி எப்படின்னா அந்த மாதிரி விஷயம் கேட்கும் இவங்க வந்த உடனே சாமி எங்கள் குடும்பத்தில் எங்கள் குழந்தைங்க அப்படி இருக்குங்க சாமி இது இப்படி இருக்கு சுவாமி அப்படி இருக்குங்க சுவாமி நீங்க வந்து தான் அருள் புரியணும் சுவாமி நல்லது அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஞானிகளுக்கு சன்னியாசிகளை மதிக்கணும் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு அது ரொம்ப நல்ல காரியம்தான் நீங்க இங்கெல்லாம் பாருங்க நார்த் இந்தியாவில் கோவில் ஒருஷிப்பை விட சன்னியாசி ஒருஷிப்பு தான் பெருசு நம்ம பக்கம்லாம் கோவிலுக்கு தான் முக்கியத்துவம் சாமியார் அடுத்தபடிதான் இங்கெல்லாம் எப்படி இல்ல சன்னியாசின்னு சொன்னா சரி ரொம்ப ரெஸ்பெக்ட் இந்த பக்கங்கள்லாம் நார்த் இந்தியாவில சன்னியாசின் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய அவங்கள்ட்ட அதாவது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சு நம்ம வாழணும்னு நினைச்சு வர்றது இல்ல விழுந்து கும்பிட வேண்டியது சாமியாருக்கு பணம் கொடுத்தா நம்ம நம்ம வீட்டுல நம்ம பண்ற பிசினஸ்ல பண்ண பாவம்லாம் நமக்கு போயிடும் சாமியார் பணம் கொடுத்தா அங்க கோயிலுக்கு கொடுத்தா போயிடும் அங்க நம்பிக்கை இங்க சாமியார் கொடுத்தா போயிடும் சாமியார் என்ன ஒண்ணு வர ஒரு ஆசிரமத்தை கட்டி பொம்மை எல்லாம் நிறைய வச்சுக்காரு நல்லது தற்போது சொல்லல எதுக்கு இதை சொல்றேன்னா ஜனங்களுக்கு நானா அர்த்ததீஹி ஆனா இந்த இடமெல்லாம் தெய்வீகமா இருக்கு ஏதோ கடவுள் விஷயத்த பத்தி எங்க பார்த்தாலும் கண்ணை திறந்தா ஸ்லோகங்கள் இதெல்லாம் தெய்வீகமா இருக்கு அதுதான் இந்த தேசத்துக்கு விசேஷம் நேத்துக்கு யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க அதை சொல்லல ரிஷிகேசம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டிருந்தாங்க நான் கவனிக்கல பின்னாடி போனப்பா ஞாபகம் ரிஷிகள் அர்த்தம் கேசம்னா வாழ்கின்ற இடம் ரிஷிகள் வாழ்கின்ற இடம் ரிஷிகளின் இருப்பிடம் கேசம் சொன்னா ஸ்தானம் அர்த்தம் சமஸ்கிருதத்துல ஒரு வாரத்துக்கு எத்தனையோ மீனிங் இருக்கு சாதாரணமா கேசம்னா தலைமுடின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க இந்த இடத்துல கேசம்னா அந்த மீனிங் இல்ல கேசம்னா ஒரு மீனிங் இருக்கு தேசம் என்ன கதையோ ரமேதாக தெரியாது அப்படி வராது அதனால ரிஷி நாம் தேசம் ரிஷிகள்லாம் இடம் சரி எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா இதெல்லாம் நல்ல இடம் அனங்கம் பசு புத்தாத் அவிப்பித்திய காமாத்மான ஜன்ம கர்ம ஃல பிரதாம் கிரியா விசேஷம் வரமாட்டேங்கிறேன் அவ்யவசாயின அதாவது இந்த கர்மாவில ரொம்ப ஈடுபடுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வந்து பையனுக்கு கொஞ்ச உடம்பு சரியில்லை அதுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணணும் எங்க நாங்க வந்து கவர்மெண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து சாங்ஷன் பண்ணி ஆகணும் ரெண்டு மூணாவது என்னோட செகண்ட் டாக்டர் அமெரிக்காவில் இருக்கா அவளுக்கு அர்ச்சனை பண்ணுவார் அவர் ராஜத்வாரே சர்வ காரியானு கூலிய சித்தியார்த்தம் அப்புறம் வந்து தித்தீய புத்திரசிய ஷரீர ஆரோக்கிய அமெரிக்கா மத்திய வசதி தசியாக புத்திரியாக சுக பிரசவ சித்தார்த்த பண்ண சங்கல்பமும் பண்ணி அவர் பூஜை பண்ணியா எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா அர்த்த தீஹி சம்சார சிந்தாம்னு சொன்னார் இல்லையா அதையே மாத்தி போடுறாரு சாமி எதுக்கு இதெல்லாம் பேசிட்டே இருக்கீங்க நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இப்படிலாம் சொல்லணும் அப்படி சொன்னாதான் அது மனசுல பதியும்னு நான் நினைக்கிறேன் யுக்தி பூர்வமாக யார் நிவர்த்தி பண்ணலையோ எவன் ஒருவன் இதை இந்த வாழ்க்கை வாழும் போதே ஏன் நம்ம சின்ன வயசுல இருந்தே மாத்தி மாத்தி கவலைப்பட்டு இருக்கோமே ஏன் கவலைப்படுறோம் இன்பம் இப்படித்தான கவலைப்பட்டாச்சு இனி என்னத்துக்கெல்லாம் கவலைப்பட போறோமோ கவலைப்பட போறோமா கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்படியே மாத்தி மாத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருக்கும் விடாம ஒண்ணு மாத்தி ஒன்று கவலைக்கு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சாமிஜி எல்லாம் சரியா இருக்கு சாமி ஒன்னே ஒண்ணுன்னா அப்புறம் இந்த ஒண்ணு இன்னொன்னு சாமி அப்படின்னா நடு ஒண்ணு தானே சொன்னேன்னு இல்லை இல்லை நான் மறந்து போயிட்டேன் இன்னொன்னு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது இப்படியே கவலைப்படுறதா வாழ்க்கை அத பத்தி யுக்தி பெரியும் ஒருவன்லையோ நீக்கவில்லையோ என்ன நாம யாருன்னா ஜாகர்த்தியபி ஸ்வன்னு ஜாகர்த்தியு அஜ்நா பவதி ாலும்றங்குகின்ற அறிவிலிங்கிறார் என்ன வார்த்தை விழித்திருந்தாலும் உறங்குகின்ற அறிவியலி முடிச்சிருக்க நன்றாக முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறார் என்ன சுவாமி இது முழிச்சு பார்த்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்க இப்படித்தான் கீதையில் ஒரு ஸ்லோகன் சொன்னார் கிருஷ்ணர் எல்லாரும் எப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது ஞானிக்கு இரவாக இருக்கிறது எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அது ஞானிக்கு பகலாக இருக்கிறது ஜாகிருத்தி சமயமே எஸ்யாம் ஜாகிருதி இங்க என்ன எப்படி சொல்றாருன்னா அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்லிட்டார் சொப்பனே ஜாகரணம் யதா நீ என்ன பண்ணணும் தாவத்துறைக்கும் அவன் வந்து விழித்திருந்தாலும் உறங்குகின்ற அறிவியலி எப்படி சொப்பனே ஜாகரணம் விழிப்பு போல நல்லா புரிஞ்சுக்கணும் கனவுல முழிச்சிருந்தாலும் நாம என்ன நிலையில் இருக்கோம் உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்கோம் நாம தூங்கிட்டு இருக்கோம் கனவுல தெரியுமா தெரியாது கனவுல நாம தூங்கிட்டு இருக்கோங்கறது தெரியாது ஆகியனால என்ன பண்ணுவோம் கனவு உண்மையா தெரியுமா தெரியாதா கனவுல கனவு உண்மையா தெரியுமா கனவு உண்மையாக தெரியறதுக்கு காரணம் என்ன நாம உறங்கி இருக்கிறது தான் காரணம் நாம உறங்கி கனவு கனவு உண்மைன்னு தெரியாம இருக்கிறதுக்கு கனவு பொய்யன்னு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் நாம உறங்கி இருப்பது காரணம் திருஷ்டாந்தம் புரியுது கனவு உண்மையாக தெரிவதற்கு காரணம் நாம் உறங்கி இருப்பது அதே போல இந்த உலகம் உண்மையாக தெரிவதற்கு காரணம் அக்ஞானம் இந்த அக்ஞானம் டு கனவு டு ஜாகிரத அவஸ்தாப்னா டுஸ்தா நித்ராஸ்வல் டு அஜ்யான ஈஸியா புரிஞ்சு போயிடும் உண்மையாக தெரிவதற்கு காரணம் உறக்கம் சொல்லிடக்கூடாது அஜ்யானம் ஆகவே அஜ்ஞானம் உறக்கத்தோடு ஒப்பிடப்படுது ஆகினாலும் என்ன நம்ம உறக்க முடிச்ச உடனே என்ன ஆயிடுறதுனா அதே மாதிரி ஒரு அர்த்தத்துல வேற ஒரு அர்த்தத்துல கலர்ல சுடிகின்றிருக்கார் அவர் நல்லா நன்றாக நாம புரிந்து கொள்ளணும் ரொம்ப சிம்பிள் அருமையான எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு திருஷ்டாந்தம் அது எப்படி கனவில் இருக்கிறோமோ அது போலத்தான் உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பதும் யார் ஒருவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது இந்த பல்வேறு ஆசைகள் நிறைந்த மனதை வெல்லாமல் இருக்கின்றானோ பல்வேறு ஆசைகள் நிறைந்த மனதை தகுந்த அறி அறிவை கொண்டு வெல்லாமல் இருக்கின்றானோ அதுவரையிலும் அவன் விழித்திருந்தாலும் உறங்குகின்ற அறிவிலியாக இருக்கிறான் எப்படி என்றால் உறக்கத்தில் கனவு போல என்று சொல்லி நிஷ்டாந்தத்தை சொல்லி கிருஷ்ணர் மிக அழகாக நாம் மனதை வெல்ல வேண்டும் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் சனக்காதி முனிவர்கள் மூலமாக உத்தவர் மூலமாக சமுதாயத்திற்கே இந்த உபதேசம் வழங்கப்படுகிறது அடுத்தவ் மருனோயத்மனா வானாம் சரி சுவாமி நாம வந்து உறக்கத்துல கனவு மாறிதான் அஜானத்தினால இந்த உலகமும் நமக்கு உண்மையாக தெரிகிறது சரி அப்படி என்றால் இந்த உலகத்துல நாம எத்தனையோ சாதனைகள்லாம் பண்றோம் இந்த நன உலகம் உண்மை இல்லை என்று சொல்லுகிறீர்கள் உண்மை இல்லை என்று சொல்லுவதால் நாம செய்யற எத்தனையோ சாதனைகள்லாம் இருக்கு குறிக்கோள்கள் இருக்கு அதுக்கு எத்தனையோ சாதனைகள் எல்லாம் பண்றோம் அதனுடைய நிலை என்ன ஆகுது ஈவன் வேத சாஸ்திரங்கள்லாம் நனவுலதானே இருக்கு நன உலகத்துலதானே இருக்கு அப்போ இதுல சொல்லப்படுகின்ற குறிக்கோள்கள் அதுக்கு வேண்டிய சாதனைகள் எல்லாம் சொல்லி இருக்கேன் அதை பற்றி என்ன சமாச்சாரம் அதுவும் அவருடைய அதாவது வேதம் என்ன பண்ணுகிறது ஞானத்தை கொடுத்து விட்டு தானும் அதான் அன்னைக்கு அங்கே பார்த்தோம் வேணு சங்கர்ஷஜோ அந்த ஸ்லோகத்துல சொன்னோம் ஏழாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் வச்சுக்கணும் இருக்காது ஆகியனால வேதங்களும் சாஸ்திரங்களும் குறிக்கோள்களும் பொய்யே பெரிய பந்தம் வியாபாரிக திருஷ்டியா பாரமார்த்திகா சாஸ்திர படனம் வியாபாரிக திருஷ்டியா பாரமார்த்திக திருஷ்டியா ஆத்மாவுக்கு படிப்புண்டோ ஆத்மா படிக்குமான் ஆத்மா சிஷ்யனா இருக்குமோ அந்த கதை அம்மா அம்மா குழக்கி கண்ணு முண்டோடிதம் அது சொல்லுவாங்க குழக்கட்டைக்கு எங்கயா கண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி ஆத்மாவுக்கு ஆத்மா குரு ஆத்மா குருவாகும் மோடி ஆத்மா சிஷ்யனாகும் மோடி தான் ஆன்மா அம்மா குழக்கட்டைக்கு கண்ணு முண்டோடி மாதிரி அது மாதிரி ஆத்மாவுக்கு குருத்துவம் கிடையாது சிஷியத்துவம் கிடையாது ந குரு ந மாதிரி இருக்க சுவாமி அசத்வாத் வேறாக இருக்கின்ற உடல்கள் அனைத்தும் வெறும் தோற்றம் கயிற்றுக்கு வேறாக இருக்கின்ற பாம்பு தோற்றம் காணல் நீர் தோற்றம் கனவு தோற்றம் சூரிய உதய அஸ்தமனம் தோற்றம் ஆகாசத்தில் தெரிகின்ற நீளம் தோற்றம் அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையும் தோற்றம் இதெல்லாம் தான் யுக்தி சூரிய உதய அஸ்தமனம் எல்லாம் திருஷ்டாந்தம் சொல்றது சூரிய அஸ்தமனம் சத்தியமா தோற்றம் தானே ஆகாசத்துல நீளம் தோற்றம் சந்தேகமா என்ன பாருங்க ஆனாலும் என்ன சொல்றோம் நாம அங்க பாரு கிழக்கு இருந்து மேற்க போகுதுன்னா எது என்ன சாமி பாஷை கோயம்புத்தூர் பாஷன் கிழக்கு மேற்க போகுது எதுன்னா சூரியன் சூரியன் கிழக்குண்டா மேற்குண்டான் சூரியனுக்கு கிழக்குண்டோ சூரியனுக்கு கிழக்குண்டா நமக்கு கிழக்கா சூரியனுக்கு கிழக்கா எல்லாமே ஒரு மாயா ஜாலம் இல்யூஷன் இல்யூஷனுக்குள்ள இல்லியூஷன் காட்டுறான் இந்திரஜா பி சி சர்கார் இது ஒரு இல்யூஷன் இந்த வேர்ல்டே ஒரு இல்யூஷன் நம்ம பாடி மைண்ட் எல்லாமே இல்யூஷன் ஒரு தோற்றம் அது கூட உள்ள ஒரு தடவை நடந்திருக்கு அலாரத்துக்கு காலம் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்திருக்கேன் படுத்த உடனே கனவு கண்டு கனவுல நான் தூங்குறேன் கனவுல தூங்குற போது ஒரு அலாரம் வைக்கிறேன் அந்த அலாரம் வச்சு வச்சு அது கனவுல அடிக்குது அடிக்கிற போதுல இருந்து அந்த கனவுல முடிச்சு அந்த கனவுல இருந்து இந்த நனவுக்கு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா இந்த அலாரம் அடிச்சுட்டே இருக்கு அதை நிறுத்தவேல அது கை இங்க இருக்கு அப்புறம் கனவுக்குள் கனவு எதுக்குறா பி சி சர்களுக்கு ஒரு மாயாஜாலம் அதுவே வந்து ஒரு தோற்றம் ஒரு காட்சி கொடுக்குற இதுல திருஷ்டாந்திருஷ்டாந்தோற்ற நமக்கு வந்து அது மிச்சான்னு புரியலன்னு இது மிச்சியா புரியாது மாயாஜாலம் கனவுங்கிறத மித்தியான கடைசியில கண்டாக்டோக்கு போய் டாக்டர் எனக்கு சரியா விஷயமே இல்லை அப்படின்னு சொன்ன அவர் சொன்னார் அந்த எழுத்தெல்லாம் படிங்க அந்த போர்டுல இருக்கிற எழுத்த படிங்கு எங்க இருக்க கண்ணாடி வச்சு பாருங்க என்னங்க குரல் தெரியுதுங்களான் அரிசி அரிசி என்ன வாழ்க்கை அது மாதிரி நமக்கு சொப்னாவஸ்தே மித்யா தோற்றம் புரியலன்னு சொன்னா சொன்ன புரிய போறதா என்ன ஆகினால ஆத்மன அந்நேஷம் சர்வேஷாம் அசத்வாத் அசத்துப்பா அசத்து அது வெறும் தோற்றம் அனுபவத்துக்கு உண்மை அறிவுக்கு இவ்வுரகம் எல்லாம் ஒரு தோற்றமே ஆகும் தோற்றம் அதனால என்ன திருதா கதையாச்சா ஆகையினால அந்த அந்த உடலால் தோற்றுவிக்கப்பட்ட குறிக்கோள்களும் குறிக்கோள்களும் அதற்கான சாதனைகளும் எல்லாமே பொய்யே ஆத்மாவுக்கு அந்நிய அசத்து ஆச்சோ அந்த அந்தத்தினால தோற்றுவிக்க பாவானாம் அர்த்தம் அந்த தோற்றுவிக்கப்பட்ட மனதால் தோற்றுவிக்கப்பட்ட இந்திரியங்களால் தோற்றுவிக்கப்பட்ட வேற்றுமைகள குறிக்கோள்களும் அந்த குறிக்கோள்களை அடைவதற்கான சாதனைகளும் ஒருத்தன் வந்து கனவுல வந்து ஒருத்தன் ரிஷிகேஷத்துக்கு போறான் போற கனவு வந்து நூத்தி ஐம்பது பேர் வராங்க கூட ஒரே அடிதடி பரத்துக்கெல்லாம் ஒரே இதெல்லாம் நடக்குது பரத்து பிரச்சனை பஸ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கிழிஞ்சு எப்படியோ வந்து சேர்ந்தாங்க சேர்ந்த உடனே நேர கங்கை கரைக்கு போனாங்க போன உடனே குட்டி கல் கெடுக்கு தடிக்க விழுந்தாங்க முடிச்சுட்டாங்க எங்க கனவுல நான் கனவு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இங்க மறந்து போயிட்டீங்க பாருங்க கனவுக்கு வந்துட்டீங்க அங்க வந்து ஒரு குட்டி கல்ல தடிக்க விழுந்தது விழுந்த உடனே முடிச்சுட்டாங்க இப்ப சொல்லுங்க அந்த அந்த நிகழ்ச்சி உண்மையா பொய்யா பேர் வந்தாங்க அந்த நூத்தம்பது பேரோட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன அர்த்தம் கேட்க கூடாது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து சேர்ந்து எங்க கடைக்கு போய் அப்போ அந்த உடம்பு அத்தனை உடம்புகள் அத்தனை பேர் சேர்ந்து செய்த பிரயாணங்கள் அங்கு வந்து சேர்ந்த நிகழ்ச்சிகள் எட்டு நாள் வகுப்புகள் அதுல வந்த காய்ச்சல்கள் தலைவரிகள் பயிற்றுவரிகள் இதெல்லாம் கடைசியில் என்னன்னா முடிச்ச உடனே பொய்யா வீழ்த்து ஒரு கணத்தில் பொய்யா அதுல தோற்று பிக்கப்பட்ட வேற்றுமைகள் குறிக்கோள்கள் அதற்கான சாதனைகள் அனைத்தும் மித்யா இப்படின்னு உடனே இப்ப எழுந்தவொன்னே காலை பார்க்கலாம் எங்கயா தடுக்கி வந்திருக்கோம்னு என்ன அடிபட்டுதான் இவ ஒன்னும் கிடையாது இதே மாதிரிதான நம்ம இதை உண்மை உண்மை நம்பி நம்பி நம்பி நம்பி நம்பி மோசம் போனேன்னு உன்னை நம்பி நான் என்ன நம்பி நீ கட்ட மாதிரி இப்படி வந்து நம்ம இந்த உலகத்தையும் உலக வாழ்க்கையும் உண்மை உண்மை நம்பி நம்பி கடைசியில வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து குறிக்கோள் இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையில் இதெல்லாம் சாதனையும் இல்லை சாத்தியமும் பாரமார்த்திகிருஷ்டியில பேசிட்டு இருக்கேன் எங்க யாவது கடைசியில வந்து சுவாமி ரொம்ப சௌரியமா போச்சு நான் சாயங்காலம் பஜனைக்கு வரமாட்டேன் பஜனைக்கு வரமாட்டேன் பூஜைக்கு வரமாட்டேன் நான் ரூம்லயே தூங்குவேன் சாப்பாடு முடிஞ்சு அனுப்புங்க அப்படிதான் சொல்லப்படாது சொன்னதை ஒழுங்காக்கணும் அதெல்லாம் தர்மம் அதெல்லாம் வியாபாரிகானம் அப்படின்னா இது தெரிஞ்சாதான் நமக்கு துக்கம் முழுமையா நீங்கும் இந்த உலகத்துக்கு எப்ப நமக்கு ரியாலிட்டியை எடுக்கணுங்கிறதுக்கு இந்த ஞானம் தான் யூஸ் யூஸா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரு நம்ம விவகாரம் பண்றோம் அந்த விவகாரம் பண்ற போது அவங்க நம்மளை ஏதோ துக்கப்படுத்திடுறாங்க அப்ப என்ன பண்ணா நீ ஒரு மாயினால நீ எப்படி பேசுற ஒரு மாயினால நான் துக்கப்படுறேன் எதுக்கு இந்த மாயில மாட்டின்னு மூழ்கணும் நான் மாமேவே பிரபத்திய மாயாமே தாம் யார் என்னை சரணம் அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள் அப்படின்னு கீதையில கிருஷ்ணசுர அதனால கதையாக எப்படின்னா சொப்ரதிஷோ யதா அதுக்கு அதே திருஷ்டாந்த சொப்பனத்தை பார்ப்பவனுக்கு சொப்பன சொப்ன திருஷகா சொன திருஷகா உறக்கத்தில் இருந்து கொண்டு சொனத்தை பார்க்கின்ற ஜாகிரத் சொப்னம் எப்படியோ அப்படி சொனம் எப்படியோ அப்படி ஆகினால விவகாரத்துல தர்மம் ரொம்ப முக்கியம் விவகாரத்துல தர்மம் ரொம்ப முக்கியம் தர்மமாக வாழ்ந்தும் நமக்கு உள்ளம் துன்பப்படுமே ஆனால் அப்பொழுது இந்த ஞானம்தான் முக்கியம் ஏனென்றால் தர்மும் பிரபஞ்சத்துல தர்மமாக வாழ்ந்தா ஹாப்பினஸ் கிடைக்கும் மித்யா பிரபஞ்சத்துல மித்யா தர்மத்தை பாலோ பண்ணா மித்யா ஹாப்பினஸ் கிடைக்கும் ஆனா அந்த ஹாப்பினஸ் மித்யான்னு புரிஞ்சுகிட்டாதான் புரிஞ்சுக்கிட்டாதான் மோக் நித்தியானந்தம் கிடைக்கும் என்ன மித்யா ஹாப்பினஸ் மித்யா துக்கம் வரும்போது நமக்கு நோப்ளம் என்ஜாய் பண்ணலாம் நித்யா துக்கம் வரும்போது அதை நித்யான் சொல்ல முடியுமா அந்த நேரத்தில் இந்த வேலை படிச்சா தானே சொல்ல முடியும்னா சத்திய ஆனந்தம் தெரியணும் சத்திய ஆனந்தம் தெரியணும் சத்திய ஆனந்தம் தெரிஞ்சாதான் மனசை பாதிக்காது நம்மை பாதிக்காது ரொம்ப சட்டுல என்ன சொப்ரதோ யதா அப்படின்னு சொல்லுகிறார் பகவான் இனி உள்ள ஸ்லோகங்களில் மிக அழகாக இதே கருத்துக்களை மிக அழகான பாஷையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஏழு வரை மிக அழகான ஸ்லோகங்கள் திருஷ்டு மீட்டர் திருஷ்டு மீட்டர் இந்த மீட்டர்ல சொல்றதுன்னு சொன்னாலே இதுக்கு ரொம்ப ரொம்ப எம்போசைஸ் இருக்குன்னு அர்த்தம் திடீர்னு மீட்டரை சேஞ்ச் பண்ணாலே அது ஏதோ கருத்தை வலியுறுத்த விரும்புகிறது என்று பொருள் இதுவரைக்கும் சொன்ன அதே கருத்துக்களை பூர் நமு தச்சியூர் நமாதாஜ பூர்ணமேவா விஷ்யத்தை ஓம் சாந்தி ஹரிஹி ஓம் ஒரு